பதிரங்குணுயா பசியே மாஷ்ராங்கைஷ்டு வாம்சி வசேமேவ் தஞ்சாயுந்திரோ பூஷா விஷவே நரிஷ்டேமி நோகஸ் ிா பரீட்சியலோக்கிணேமஸ்திஞா சூருமேவிட்சேத்து சவித்யம் பிரம்மனிஷ்டம் அபராவித்யாவிலிருந்து பராவித்யாவுக்கு ஒருவன் எப்படி மாறுகிறான் என்பதை இந்த மந்திரம் உபதேசம் செய்திருக்கிறது ஆதிசங்கரர் அற்புதமான ஒரு வியாக்கியானத்தை இதற்கு செய்திருக்கிறார் ஆகவே பிராமணன் கர்மத்தினால் அடையப்படுகின்ற உலகங்களே என்று சொல்லும்போது இந்த சுக்லக்தி கிருஷ்ணகதி என்று அவர் பொருள் சொல்கிறார் நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சாதாரணமான பாஷையில் நிறைய பேசியிருக்கிறேன் அ கர்ம தர்மபலம் அல்லது கர்மஃபலனை பரீட்சை பண்ணி கிருத்தேன அக்ருத்தா நாஸ்தி என்று தெரிந்து கொண்டு வைராக்கியத்தை சம்பாதித்து அந்த மெய்ப்பொருளை உணர்ந்து கொள்வதற்காக அதாவது நான் பிரம்மன் என்கின்ற உண்மை உண்மையை ஆராய்ச்சி செய்வதற்காக நான் பிரம்மன் என்கின்ற உண்மையை சாஸ்திரம் குருவின் துணை கொண்டு ஆராய்ச்சி செய்வதற்காக குருவை நாடுகிறான் குரு சாஸ்திரம் இல்லாமல் குரு கிடையாது குருவை நாடுகிறான்ங்கிற போது குருவும் சாஸ்திரமும் இணைஞ்சிருக்கு சாஸ்திரம் இல்லாத குருவோ குரு இல்லாத சாஸ்திரமோ கிடையாது பிரிக்க முடியாது வழக்கமாக சொல்கிற உதாகரணம் கேசட் ரெக்கார்டர் மாதிரி வெறும் கேசட் தானாகவே பாடாது வெறும் ரெக்கார்டர் கேசட் இல்லாமல் பாடாது ரெண்டு சேர்த்தா தான் பாட்டு கேட்க முடியும் அதை போல சாஸ்திரம் இல்லாமல் குருவோ குரு இல்லாத சாஸ்திரமோ கிடையாது குருங்கிற அவர் சாஸ்திரத்தோடு சேர்த்து தான் சிந்திக்கப்படுறார் குருவை நான் நமஸ்காரம் பண்ணுற போதே குருவுக்கு எதுனால நான் நமஸ்காரம் பண்ணுறேன் எனக்கு ஞானம் கொடுத்திருக்கிறதுனால அவருக்கு நான் நமஸ்காரம் பண்ணுறேன் அந்த ஞானத்தை எப்படி கொடுத்தார் அவர் எனக்கு உபனிஷத்தை சொல்லி கொடுத்து அதன் மூலம் எனக்கு ஞானத்தை கொடுத்தார் ஆக நான் என்னை பற்றிய அபிப்பிராயம் ஒன்று வைத்திருக்கிறேன் நான் உடல் என்ற அபிப்பிராயத்தை நான் வைத்திருக்கிறேன் சாஸ்திரம் நீ உணர்வு உடல் அல்ல என்று சொல்லிக் கொடுக்கிறது லையை சொன்ன இன்னொரு ரிப்பீட்டேஷன் சொன்னேன் அரை அரேன்னு அரைக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா இப்போ இந்த நம்ம உதாரணத்தை விட வேண்டாம் தங்கம் வளையல் தங்கம் வளையல் அல்லது தங்கம் மோதிரம் தங்கம் செயின் வச்சுப்போ வளையல்னா சௌரியமாக இருக்கேன் பாடம் சொல்லித்தருக்கு சௌரியமாக தங்கம் வளையல் லடி தங்க கமண்டல்னு கூட சொல்லிக்கலாம் அப்படிலாம் ஆசை இருக்க சுவாமிஜிக்கு நினைச்சிடும் இப்போ தங்க வளையல்னு இருக்குது இப்போ வளையல் வளையல் வந்து காலையில் என்ன சொன்னேன் பிரம்மன் வளையல் தங்கத்தை அடைய முடியாது சொல்லலாமா வளையல் தங்கத்தை அடைய முடியாது இன்னும் கொஞ்சம் புரியும் பாருங்கள் நேற்றுக்கு கர்ணன் உதாரணம் சொன்னேன் இதை பாருங்கள் அதை இது ரொம்ப புரியுதுங்க கடைசியில் எது புரியறது பகவானுக்கு தான் தெரியும் அதான் வளையல் தங்கத்தை அடைய முடியாது வளையல் தங்கமாக ஆக முடியாது வளையல் தங்கத்தை அறிய முடியாது வளையல் தங்கத்தை அனுபவிக்க முடியாது ஏனென்றால் வளையல் தங்கமாகவே இருக்கிற ஞான தங்கமே அதே போல நான் என்னை அடைய முடியாது நான் நானாக நானாக நான் அர்த்தம் பிரம்மனாக ஆக முடியாது நான் என்னை அறிய முடியாது நான் அறிவாகவே இருப்பதால் நான் என்னை அனுபவிக்க முடியாது இது விட போகிறதில்லை சொல்லிக்கிட்டு இருக்க போகிறோம் தன்னை மறைத்தது தன் கரணாதிகள் தன்னில் மறைந்தது தன் கரணாதிகள் எதுக்கு இப்படி திரும்ப திரும்ப சொல்கிறோன்னு சொன்னா நம்ம கவனமெல்லாம் மாறணும் இந்த துவைத்திலேருந்து அத்வைத்திலேயே ஆழமா போகணுங்கிறதுக்கு தான் இப்படி பௌனஃப் புண்ணியன பௌனஃப் புண்ணியம் அடி அடி அடிக்கிறது சொன்னோம் இல்லையா அதை பண்ணிகிட்டே இருக்கும் நீங்களும் பொறுமையா சொன்னதை சொல்லிகிட்டே இருக்க கேட்டு இருக்கீங்க அப்போ அந்த விஜானத்துக்காக கஸ்மின்னு பகவோ விஜாத்தே விடப்பூடாது நாம் அந்த வாக்கியத்தை கஸ்மின்னு பகவோ விஜாத்தே தத் விஜானார்த்தம் இதம் சர்வம் விஜாத்தம் பவதி ஆக எதை அறிந்தால் எல்லாவற்றையும் அறிந்ததாகுமோ அதை அறிந்து கொள்வதற்காக குருவை நாடுகிறான் குரு எப்படிப்பட்டவர் ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்ட குரு உத்தம குரு உத்தமோத்தம குரு பரமோத்தம குரு அந்த குரு எப்படி வந்தார்னா அவர் வந்து இன்னொரு தட்ட சிஷ்யராக இருந்தார் அவர் தான் இவருக்கு சொல்லிக் கொடுத்தார் கடைசியில் இது எங்கே போய் முடிய போகிறது கடவுள்கிட்ட போய் முடியும் ஆதி குருக்கிட்ட முடியும் ஆதி குரு யார் பகவான் பகவானுக்கு ஞானம் எப்படி வந்ததுன்னு கேட்டால் என்ன சொல்கிறது பகவான் ஓதாதே வேதம் உணர்ந்தாய் போற்றி படிக்கிறோமே ஓதாதே வேதம் உணர்ந்தாய் போற்றி இல்லை அவர் வந்து ஓ அவரும் அவரும் யார்கிட்டையாக படிக்கிறான்னு சொன்னால் எங்கே முடிக்கிறது அப்படி அவர் தானே அறிந்தவர்னு சொன்னால் தான் அவர் கடவுள் நமக்கு அவருக்கு வித்தியாசம் என்ன அவர் தானே அறிந்தவர் இயற்கை முற்றறிவினன் அப்படின்னு பேர் தமிழில் இயற்கை முற்றறிவினன் என் குணத்தான்ங்கிறதுக்கு அலுத்த சர்வஜா ஆகினால் அந்த குருக்கிட்ட போய் சமித் பாணிகிக்கு சொன்னேன் இல்லையா அது இன்னும் கொஞ்சம் சொல்லியிருக்கலாமோ தோணித்து சம்இத் பாணிகி நன்கு சொன்னேன் அது இன்னும் கொஞ்சம் சொல்லிருக்கலாம் சம்இத் பாணிகி நன்கு சேர்ந்த கைகளோடு நன்கு சேர்ந்த கைகளோடு கையவீசன் சார் ஹலோ அப்படிலாம் சொல்கிறது இல்லை எல்லாம் இப்படி பணிவாக போகிறார் பணிவை வெளிப்படுத்துகிறார் ஆக பிராமணன் எல்லாம் காலையில் சொல்லிவிட்டேன் கர்ம தர்மானுஷ்டானம் முதல்ல பிராமணன்னா என்ன அர்த்தம் ஸ்ரத்தாவான் ஸ்ரத்தாவான் சாஸ்திரத்தில் ஸ்ரத்தை உள்ளவன் அதர்ம சித்தான் லோகான் தர்மானுஷ்டா பரீட்சான்னா என்ன அர்த்தம் விவேகம் இதில் ஒரு நுணுக்கம் அவன் உடனே பரீட்சை பண்ணலை கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி பண்ணி முதல்ல சகாம கர்மாவை பண்ணி அதில் கொஞ்சம் புண்ணியத்தை சம்பாதிச்சு அதனால் கொஞ்சம் விவேக்கம் வந்து அதனால் நிஷ்காம கர்மாவை பண்ணி திருட விவேக்கம் திருட வைராக்கியம் திருட சமாதி சட்ட சம்பத்தி திருட முமுட்சுத்துவம் எல்லாம் திருடம் வேக இல்லை எல்லாம் பரிபூர்ண திருடமாக இருக்குது அப்பேற்பட்டவன்தான் குருக்கிட்ட போக முடியும் அவன்தான் போக முடியும்னு சொன்னேன் சங்கராச்சாரியர் இந்த குருமேவங்கிறத ரொம்ப எம்ஃபசைஸ் பண்ணுறார் குருவைத்தான் நட வேண்டும் அதுக்கு தான் அந்த சொல்கிறார் சுவாதந்திரோப்பி சுவா சாஸ்திரோப்பி சுவாதந்திர பிரம்மான்வேஷனம் ந குறையா சரி ஒரு வழியாகத நான் பூர்த்தி பண்ணுறேன் ஆக இது என்னது அபராவித்யாவிலிருந்து பராவித்யாவுக்கு ஒருவன் எப்படி செல்லுகிறான் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டான் நான் நிர்வேதம் ஆயாத்துனா என்ன அவன் கர்மத்தை பரிபூர்ணமாக விட்டுவிட்டான்னு அர்த்தம் வேதாந்த சாஸ்திர அத்தியனத்துக்காக வேண்டி நேரத்தை கொடுக்க போகிறான் வாழ்க்கையே கொடுக்கப் போகிறான் ஆகவே இவற்றை விட்டு விட்டான் தர்மானுஷ்டானத்தை விட்டுவிட்டான்னா என்ன அர்த்தம் அதற்கெல்லாம் நேரம் ஒதுக்கிறத விட்டுட்டு உபாசனையெல்லாம் விட்டாச்சு சகுண பிரம்ம உபாசனை எல்லாம் பண்ணி முடித்தாச்சு இது டிரான்சிட்டுங்கிறாங்க பாருங்கள் அந்த டிரான்சிட் பீரியடு அதனால தான் அந்த பிரம்மச்சரிய ஆசிரமத்திலருந்து கிரகஸ்தாஸ்ரமத்துக்கு போகிறதுக்கு இடையில் இருக்கிற டிரான்சிட்டு தான் காஷி யாத்திரை இந்த காஷி யாத்திரைங்கிறதே வந்து டிரான்சிட் டிரான்சிட்னால் என்ன தமிழில் சொல்லவே முடியல டிரான்சிட் அப்படிங்கிறது என்ன தச்சொல்கிறது சொல்லி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச டிரான்சிட்டுக்கு ஸ்ரீலங்க சிங்கப்பூர் கூட எழுதி போட்ட மாதிரி தெரியல எல்லாத்துக்கும் ட்ரான்ஸ்லேஷன் கண்டுபிடிக்கிறாள் சிங்கப்பூர்காரை நம்ம ஊரில் கூட அதை தமிழெலாம் பார்க்க முடியாது சிங்கப்பூரில் நாலு மொழி அரசு அரசாங்க மொழியாக இருக்குது ஆயினாலும் அவங்க எல்லாத்துக்கும் நல்ல தமிழ் சொல் கண்டுபிடிக்கிறாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு டிரான்சிட்டுக்கு நான் பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை போயிட்டு போய்ட்டோ இதை அழகாக யூஸ் பண்ணுவாங்க இந்த இதிலருந்து அதுக்கு போகிறதுங்கிறத டிரான்சிட் பீரியடுன்னு தானே சொல்கிறோம் இப்போ இங்கேருந்து அங்கே அது இடைப்பட்ட காலம் இந்த ட்ரான்ஸ்லுங்கிறது இடைப்பட்ட காலம் அப்படி தான் சொல்ல முடியும் இடைக்காலம் என்ன தேவ சொல்லணும் வச்சுங்களேன் எப்படியோ புரிஞ்சுதுன்னா சரி டிரான்ஸ்லிட்டுங்கிறது புரிய இன்னும் கொஞ்ச நாள் கழித்து தமிழ் இருக்கிற சந்தேகம்தான் அப்படி தான் போயிட்டுருக்கு ஏன்னா நம்ம வீட்டு குழந்தைங்களுக்குலாம் தமிழ் தெரியுமா தெரியாதுல்ல ஆ வீட்டில் தெரியும் அப்புறம் வந்து மணி ரெண்டு மணி ஆச்சுன்னா குழந்தை கேட்கறது ரெண்டு மணினா என்னம்மா ஆண்டி அப்படின்னா ரெண்டு மணினா டூ ஓ கிளாக் ஓஹோ கேட்குங்க ஆண்டியோ மம்மியோ என்னத்தையோ சொல்லணும் இப்போ இந்த இடைப்பட்ட காலம் இங்கேருந்து இப்போ வந்து இங்கே சொல்லுவாங்க இப்போ இங்கேருந்து வெளிநாட்டுக்கு நம்ம போனோம்னா சிங்கப்பூரில் போய் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போனோம்னால் அது வந்து டிரான்சிட் அப்படின்னு பேர் டிரான்சிட் பயணிகள் வேறு அந்தந்த ஊருக்குள்ளே நுழைகிற பயணிகள் வேறு இப்போ இவர் வந்துவிட்டார் அபராவித்யாவிலேருந்து பராவித்யாவுக்கு வந்தாச்சு கர்மா உபாசனையெல்லாம் கொ விட்டாச்சு சரியை கிரியை எல்லாம் யோகத்தை எல்லாம் முடித்தாச்சு சரியை கிரியை கர்ம யோகம் யோகம் யோகம் ஞானம் கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் அதுக்காக உள்ள நுழையிறார் குருக்கிட்ட போயாச்சு அடுத்த மந்திரம் சொல்லுகிறது குருவானவர் என்ன பண்ணுறார் என்கிற விஷயத்தை சொல்லுகிறது ஆக எத்தனை படித்தாலும் இந்த மந்திரம் அற்புதமான ஒரு என்ன சொல்கிறது ஐ ஓப்பன்லாம் சொல்கிறோம் இல்லையா நமக்கு பல தெளிவான பார்வையை கொடுக்கக்கூடிய சக்தி இந்த மந்திரத்துக்கு இருக்குது இந்த ஒரு மந்திரத்தை வைத்து கொண்டே வேதாந்த சாஸ்திரம் அனைத்தையும் நாம் சொல்ல முடியும் சிந்திக்க முடியும் அப்படிப்பட்ட ஆற்றல் படைத்தது இந்த பன்னிரெண்டாவது மந்திரம் இந்த பன்னிரெண்டாவது மந்திரத்துக்கு நாம் இங்கே வகுப்பில் இப்பொழுது விடை கொடுக்குறோம் ஆகையினால் இது எப்போமே உள்ளுக்குள்ளே நம்ம மனசில் இருக்கணும் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான மந்திரம் இது அடுத்த மந்திரத்தை படிக்கலாம் தஸ்மை சவித்வான் உபசன்னாய சமயக்கு யன்விரம் புஷம் வேத சத்தியம் பிரோவாச்சா தவிர விதையாசிய जिताया, जिताया। purusham Tam தா பிரோவா தா தோ விந அந்த ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்ட குருவானவர் சகனா அந்த வித்வான் வித்வான்னா என்ன அர்த்தம் சம்பிரதாய வித்வான் வேதாந்த சாஸ்திர உபதேச சம்பிரதாய வித்வான் வேதாந்த சாஸ்திரத்தை சொல்லிக் கொடுக்கின்ற சிறந்த வழிமுறையை அறிந்த பெருமகன் இல்லை நம்ம தமிழில் சொல்லணும்னு அப்படிலாம் சொல்லணும் என்ன தமிழ் பாருங்கள் செந்தமிழ் நாடெனும் போதிநிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதிநிலே அ சஹா வித்வான் அந்த வித்வான் தஸ்மை நீங்கள் சொல்ல போனால் சஹா தஸ்மை புரோவாச்ச இதின் சென்டென்ஸ் சஹா தஸ்மை புரோவாச்ச இதுக்கு முன்னாடி நம்ம மெயின் சென்டென்ஸ் எப்படி புரிஞ்சுக்கணும் கவனிச்சிங்களோ நான் முதல்ல என்ன சொன்னேன் பிராமணஹா குருங் கச்சே அப்படி சொன்னேன் அப்புறம் வந்து என்ன பண்ணணும் பிராமணஹான்னு சொன்னால் அதுக்கு நம்ம அர்த்தம் போட்டுக்க வேண்டியிருக்கும் அதில் ஒன்று விசேஷனம் கொடுக்கலை அது தனியாக இருக்குது முதல் லைன் தனியாக இருக்குது பிராமணா அக்ருத்தா கிரு கிருத்தே அக்ருத்தா நாஸ்தி இத்தி நிர்வேதம் ஆயாத் சொல்லப்போனால் அது ரெண்டு சென்டென்ஸாக பிரிக்கலாம் நான் அதெல்லாம் சும்மா பண்ணலை எதுக்கு அவ்வளோ பெருசாக பண்ணுவானேன்னு விட்டுட்டேன் நிர்வேதம் ஆயாத் அது ஒரு சென்டென்ஸ் வச்சுக்கலாம் சருங் கச்சேத் சிராகி அப்படின்னு அர்த்தம் நிர்விஷ் நிர்வேத நிர்வேத நிர்விஷ்ட அப்படிலாம் உண்டு இதுதான் இந்த ரகுவம்சத்தில் ஒரு ஸ்லோகம் வரும் நிர்விஷ்ட விஷயஸ்நேகா சதசாந்தமுப்பேயுவான் எப்போ பிடிச்சது ஆசீதாசன்ன நிர்வாணா பிரதீபார் சிரிபோஷசி எங்களுக்கு சம்ஸ்கிருத கிளாஸில் அது உண்டு அது ஒரு டெக்ஸ்ட்டு எங்களுக்கு நல்லாயிருக்கும் அது நிர்விஷ்ட விஷய சினேகா சதசாந்தமு இவர் தசரதர்க்கு வந்து வயசான காலத்து தலைமுடி நரைச்சது பற்றி கதை ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணுறதுக்காக நிர்விஷ்ட விஷய சிநேகா காளிதாசன் இந்த விஷயத்தில் இருக்கிற ஸ்னேகத்திலிருந்து விடுபட ஆரம்பித்தார் தசரதர் அப்படின்னு ஆரம்பித்தார் நிர்விஷ்ட விஷய சினேகா ச அந்த வாழ்க்கையின் பிற்பகுதியை அடைந்தான் தசரதன் சக்கரவர்த்தி ஆசீத் ஆசன்ன நிர்வாணகா பிரதீபார்ச்சிரி ஓஷசி காலையில் எரியும் விளக்கைப் போல அதுதான் காளிதாசனுடைய மகிமை உப்பமா காளிதாசீபார்ச்சிரிவ உஷோ பிரதீப அர்ச்சிஹி இவ உஷசி உஷசின்னா என்ன காலையில் வந்து எண்ணெயெலாம் தீந்து போயிருக்கோம் ராத்திரி விளக்கில் எண்ணெய் அந்த காலத்தில் இது இல்லை இல்லையா அதனால் காளிதாசர் என்ன சொல்கிறாருன்னா பெரிய விளக்கை ஏற்றி வச்சிருக்கு ராத்திரியெலாம் எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கோம் காலம்பரை அது கணக்கு பண்ணி வச்சுருப்பான் காலம்பரை அணையிற மாதிரி பிளான் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நெய் எண்ணெய் ஊற்றி வச்சிருப்பான் அதனால காலம்புற அணைய போற விளக்க மாதிரி அவர் வாழ்க்கை இருந்தது என்ன இதுதான் இதுதான் அனுகிரங்கிறது காளியோட அனுகிரகம் இல்லையா அம்பாளுடைய அனுகிரகம் பிரதீபா அது நிர்விஷ்ட விஷய சிநேகா எதுக்கு சொல்றேன் நிர்வேதகாங்கிறதுக்கு இந்த இடத்துல சஹான்னு சொன்ன என்ன அர்த்தம் நிர்வேதா என்னமோ தெரில இப்போ இன்னும் இல்லாமல் ஒன்று மறந்து போகிறது என்னெல்லாம் ரொம்ப பழசாக படித்ததெல்லாம் திடீர்னு ஞாபகத்துக்கு வருது இல்லை மாயா விசித்திரம்தான் நிர்வேதா சஹா பிராமணா குரு குரு அதாவது நிர்வேதா பிராமணா விராகி பிராமணா விராகசீலகா பிராமணஹா அந்த விராகி பிராமணன் அந்த வைராக்கியம் அடைஞ்ச பிராமணன் யார் நம்ம தான் ஞாபகம் வச்சுக்கோ ஏதோ பூனல் போட்டவரே நினச்சிக்காய்ங்க ஆஹ் நிர்வேதம் நிர்வேதா குரு சா குரும் அபிகச்சேத் குருங்கிறதுக்கு தான் விசேஷனம் ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் குரும் எப்படி போகணும் அபிகச்சேத் நல்ல பூர்ணமாக முழு மனசோடு அவர்கிட்ட போய் படிக்கணுங்கிற எண்ணத்தோடு போகணும் எதுக்காக போகணும் அது வந்து சம்ப் அபாதா எதற்காக போகணும் விஜானார்த்தம் சம்பிரதானம் விஜானார்த்தம் தத் விஜானார்த்தம் கதம் சமிற்பணி சன் அபிகச்சேத் ஸ்ரோத்யம் பிரம்மனிஷ்டம் குரும் அபிகச்சேத் இந்த குரும்னு சொல்லணும் அப்புறம் ஸ்ரோத்ரியம்னு சொல்லணும் அப்புறம் பிரம்மனிஷ்டம் சொல்லணும் குரும் அபிகச்சே குரும் கச்சேத் அபிகச்சேத் ஸ்ரோத்யம் குரும் அபிகட்சேத் பிரம்மனிஷ்டம் ஸ்ரோத்யம் குரும் அபிகட்சேத் விஜானார்த்தம் அபிகட்சேத் வேற எதுக்காகவும் போகாது அவர்கிட்ட போனால் நிறைய பணக்காரெலாம் பழக்கமாக இருக்குது நமக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்கும்னு போகாதே விஜானார்த்தம் அபிகச்சேத் விஜானார்த்தம் அபிகச்சேத் சமித் பாணிகி சன் அபிகச்சேத் அப்படியெல்லாம் பண்ணினா இதுதான் சொன்னேன் இல்லையா முடிய இப்படி இப்படிலாம் முடியலான்னு அது மாதிரி இப்படி யோசிச்சு அப்படி யோசிச்சு எல்லாம் பண்ணிக்கலாம் சரி இப்போ இதில் சென்டென்ஸை பார்ப்போம் சஹா புரோவாச்சா சா தஸ்மை புரோவாச்ச அவர் அவருக்கு உபதேசிப்பார் ஆக சங்கராச்சாரியர் வந்து சாந்தசே லிட்டி வித்தியர்த்தேங்கிறார் இந்த லிட்ட வந்து வித்தியர்த்தம்ங்கிறார் ப்ரப்ரூயாத் ப்ரோவாச்சங்கிறது என்ன அர்த்தம் ப்ரப்ரூயாத் நன்கு உபதேசிப்பார் ஆக அவனுக்கு உபதேசிப்பார் ஆக இது ஆச்சாரிய விதிங்கிற சிங்கரஜன் ஆச்சாரியனுக்கு சாஸ்திரம் கட்டளையிடுகிறது அப்படி முறையான மாணவனுக்கு ஆசிரியர் சொல்லிக் கொடுக்க கடமைப்பட்டவர் அவன் கேட்டால் அவர் முறையாக கற்றுக் கடமைப்பட்டவர் பொறுப்பு மிக்கவர் ஏனென்றால் இவர் ஒரு குருவிடம் படித்திருக்கிறார் அவருக்கு இவருக்கு அவர் பொறுமையோடு கற்றுக் கொடுத்திருக்கிறார் वन तानवन वालचय कमल अथर्वण प्रवदेत ब्रह्म अथर्वा तुरचांगे ब्रह्म विद्या सवाजा सत्यवहाय प्राह भारद्वाजोर सरावरा आदव अंद विवान ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்ட வித்வான் குருஹு போட்டுக்கணும் குருஹு ஆச்சாரியா மோக்ஷாஸ்திர ஆச்சாரியா வேதாந்தசாஸ்திர ஆச்சாரியகா பிரம்மசாஸ்திர ஆச்சாரியா ஆத்மவித்யாச்சாரியா சும்மா சொற்கள் எல்லாம் நல்லா நல்ல சொற்கள் வாய் சொல்லட்டுமேன்னு சொல்லி வைக்கிறேன் அவ்வளோதான் நீங்களும் கேட்டு வைங்க அவ்வளோதான் எத்தனை சொற்கள் வர்றதுன்னு பார்க்குறது தோண்டி பார்க்கறது கல்லுதல் தானே எல்லாம் நீக்கி ச வித்வான் தஸ்மை தஸ்மைன்னா யாருக்கு அவருக்கு யாருக்கு சிஷியனுக்கு இவர் என்ன சொல்றார் இப்ப படிச்சுட்டு இருக்கிறதே யார் யாரும் சவுனக மகரிஷிக்கு சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கார் அதை சொல்லிக் கொடுக்குற சாக்கரை எல்லாருக்குமே அந்த உண்மையை சொல்லி கொடுக்கிறார் உபனிஷத்துடைய தாத்பரிய பகவான் வந்து கீதையில வந்து அர்ஜுனன் வந்து ஏற்கனவே சரணாகதி பண்ணியிருக்கான் அவர் பாடம் நடத்தினுதான் இருக்கார் ஆனால் அவரே என்ன சொல்றார் பணிந்தும் கேட்டும் பணிவிடை செய்தும் தெரிந்துகொள் தத் வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா அப்படி சொல்றார் பகவானே அது இந்த சாஸ்திர ரூபமாக குரு பேசுறதுனால அவரே அந்த விதியை சொல்லி விடுறாரு காலையில் கூட பார்த்தோம் இல்லையா அப்போ வந்து நிறைய நம்ம வந்து ஒருத்தர் தானாகவே புரிஞ்சு நிட்டுட்டார்னு சொன்னால் அவரால் வந்து மற்றவர்களுக்கு அதெல்லாம் புஸ்தகமாக நிறைய வந்து நிறைய பேர் அதை படிச்சுட்டு இதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க உபனிஷத்துலாம் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க பன்னரும் உபனிடதங்கள் எங்கள் நூலே பரம்பரை பரம்பரையாக இருக்குது இதோட இதில் இதிலேருந்து பார்த்தா தான் தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது சங்கர பாஷ்யில் சங்கரர் பண்ணியிருக்கக்கூடாதா அப்படியே ஏதாச்சும் ஒரு லெக்சர் மாதிரி பண்ணிட்டு போயிருக்கக்கூடாது மந்திரங்களுக்கே வியாக்கியானம் பண்ணார் அவர் ஆதி சங்கரர் சங்கர ஜெயந்தி வருது நாளாநிக்கு சங்கர ஜெயந்தி பூஜை பண்ண போகிறோம் ஆதிசங்கரை ஏன் இதுக்கு வந்து மந்திரங்களுக்கு வியாக்கியானம் தனியாக ஜென்ரலாக ஒன்று அவர் இப்போ வந்து விவேகானந்தர் சொற்பொழிவுகள் அப்படி தனியாக போட்டிருக்கோம் நம்ம அங்கங்கே விவேகானந்தர் சுவாமி பேசியிருக்கார் ஆனால் அவர் ஒன்று எந்த டெக்ஸ்ட்டுக்கும் கமெண்ட்ரி எழுதலை சுவாமி விவேகானந்தா ராஜயோகத்துக்கு போட்டிருக்காங்க ஒரு இது இருக்குது ஆனால் அவர் வந்து நிறைய எந்த டெக்ஸ்ட்டுக்கும் கமெண்ட்ரி வியாக்கியானமெல்லாம் பண்ண கிடையாது அப்படி ப புத்தரோ மற்றவங்களோ அவங்க ஒரு அவங்க ஒரு புஸ்தம் வச்சுட்டாங்க சாஸ்திரத்தை ஒத்துக்கப்படாதுன்னு சொன்னவங்க சாஸ்திரத்தை உருவாக்கிட்டாங்க பௌத்த வந்து கண்ணால் காண்பதும் பொய் காதால் கேட்பதும் பொய் காதால் கேட்பதுன்னா வேதம் காதால் கேட்பதும் பொய் தீர விசாரிப்பதே மெய் என்று சொன்ன மதம் புத்த மதம் புத்த மத கண்ணால் கண்டதும் பொய் ஏதோ யோகத்தை பற்றி எந்த சொன்னாங்களோ தெரியாது காதால் கேட்டதும் போய்ங்கிறத ஸ்ருதியை பற்றி சொல்லுவாங்க ஆ அதெல்லாம் மற்ற புஸ்தகங்களெல்லாம் பார்த்தோமானா அதில் எல்லாம் இந்த மாதிரிலாம் இருந்தால் கிடைக்காது உபனிஷத்தை படிக்கிறபோது தான் பத பதார்த்தங்கள்லாம் என்னை பேசும் ஒரு மந்திரமும் என்னை பற்றியே பேசும் ராமனை பற்றி பேசலை கிருஷ்ணனை பற்றி சொல்லலை உபனிஷத்து கா ராமனை பற்றியோ கிருஷ்ணனை பற்றியோ எனக்கு சொல்கிறது நான் யாருங்கிற விஷயத்தை சொல்கிறேன் நான் உடலா உணர்வா என்னை பற்றிய கருத்து என்ன நான் உடல் அல்லது பருவுடல் அல்லது நுண்ணுடல் அவ்வளவுதான் ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்லி கொடுக்குறது நீ உணர்வாக இருக்கிறாய் இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் போகிறான் இதை இடையில் பேசினேன் வித்வான் எப்படி ப போனவன் சம்யக் உபசன்னாய முறைப்படி அணுகி இருக்கிறார் முறைப்படி அணுகி இருக்கிறார் யதாசாஸ்திரம் சமித் பாணிகி சனு ரொம்ப தன்னுடைய உள்ளத்துல இருக்கிற பக்குவத்தையும் பணிவையும் வெளிப்படுத்தி இருக்கிறார் சமித்து குச்சியை காட்டுவதன் மூலம் வெளிப்படுத்தி இருக்கிறார் கைகூப்பி வணங்குகின்ற தன்மையினால் பணிவையும் வெளிப்படுத்தி இருக்கிறார் பக்குவத்தையும் பணிவையும் வெளிப்படுத்தி இருக்கிறார் பக்குவங்கிறது என்னது பற்றற்ற தன்மை உலக வாழ்க்கையில் பற்று இல்லை புல நின்பங்களில் நாட்டம் இல்லை ஆகையினால புல நின்ப நாட்டங்கள் இல்லாத தன்மையை அந்த சமித்துங்கிற குச்சி இருக்கே பக்குவத்தை காட்டியிருக்கு அப்புறம் பணிவுங்கிறதும் பணிவையும் பக்குவத்தையும் புற அடையாளங்களின் மூலம் வெளிப்படுத்தி இருக்கிறார் பணிவையும் பக்குவத்தையும் புற அடையாளங்களின் மூலம் வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படி முறையாக வெளிப்படுத்தி தன்னுடைய உள்ள கிழக்கையை உள்ள கிழக்கையை புறச் செயல்களின் மூலம் விளக்கிய அவருக்கு உள்ள கிழக்கையை புறச் செயல்களின் மூலம் விளக்கிய வெளிப்படுத்திய அவருக்கு அவர்கிட்ட இருக்கிற குணத்தை சொல்கிறார் பிரசாந்த சித்தாய சமான்வித்தாய பிரசாந்த சித்தம் பிரசாந்த சித்தம்னா என்ன அர்த்தம் பொறுப்பு இல்லை பொறுப்பு இல்லாதவன்னு அர்த்தம் இல்லை பொறுப்பை எல்லாம் பொறுப்பாக கொடுத்துட்டு வந்துவிட்டேன் ஆனால் அது அதுலேயும் பிரச்சனை இருக்குது நான் பொறுப்பாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் எனக்கு இவங்க பொறுப்பாக பண்ணுவாங்கங்கிற எண்ணம் எனக்கு வரல பண்ணால் என்ன பண்ணாடி கொடுத்து கொடுத்து தான் எல்லாருக்குமே அங்கே தான் இருக்குது அபிமானம் நமக்கு எவ்வளவு இருக்குது இல்லைங்கிறது அங்கே தெரியும் பற்று அங்கேதான் தெரியும் பிரசாந்த சித்தாய பிரகர்ஷேட சாந்தகா நன்றாக மனம் அடங்கியிருக்கு எல்லாம் பண்ணியாச்சு நான் இப்போ என்ன வாழ்க்கையினுடைய இறுதி காலத்தில் எனது வாழ்க்கையை வேதாந்தத்திற்கே சமர்ப்பித்து விட்டேன் எனக்கு அமைதியும் ஆனந்தமும் முழுமையாக என் வாழ்க்கைக்கா நிறைவு செய்யும் பொழுது இருக்க வேண்டும் இத்தனை காலம் அதனால்தான் சந்யாசம் வாழ்க்கையினுடைய பிற்பகுதியில் இருக்கு ஏன்னா அதுக்கு அந்த மெச்சூரிட்டி வந்துடும் வரணும் இந்த சிஸ்டமேட்டிக் லைஃப்பில் இருந்தா முறையான வாழ்க்கையில் இருந்தா வாழ்க்கையின் இறுதி காலத்தில் அது ஒரு நல்ல வாய்ப்பு துறவு வாழ்க்கைங்கிறது அற்புதமான வாய்ப்பு அது நல்லா பயன்படுத்திக்க தெரிஞ்ச நம்ம சாஸ்திரம் கருணையோடு நமக்கு வழிகாட்டி இருக்கு நீ இத்தனை வருஷம் வரைக்கும் நீ கிரகஸ்தாசிரமத்தில் இரு அதுக்கப்புறம் அழகா இந்த துறவு வாழ்க்கைக்கு வந்து உன்னை மேன்மைப்படுத்தி கொண்டு யான் எனது எனும் செருக்கை நீக்கி வானோர்க்கும் உயர்ந்த உலகத்தை உணர்ந்து பிறவி பெருங்கடலை நீந்தி பிறவியின் பயனை பெற்ற பெருமகனாக ஆவாயாக அப்படி சொல்லிவிடும் அதுக்கு வழி போட்டு கொடுத்துருக்கு நமக்கு மாத்திரம் நம்பிக்கையே வரமாட்டேங்குது சந்நியாசம் எப்படி இருக்குமோ பயமாக இருக்குது சன்னியாசம் வாங்கிட்டு வேதாந்தம் படித்தா அவ்வளோதான் வேதாந்தம் படிக்கணும் வேற விவகாரம் வச்சிக்கக்கூடாது இப்போ பிரசாந்த சித்தாய மனசு ரொம்ப அடங்கி இருக்கு அடங்கிய விறத்தியான் என்று அறிந்த பின் என்று கை அவனே தான் சொல்லும் இவன் அடங்கிய விற்த்தியான் அறிந்த பின் சரிந்த மண்ணின் முன்னே குழவி குழவி ஊதுவது போல உடம்பின் ஜீனை பார்த்து உபதேசம் ஓதுவாரே என்று கைவனில் ரொம்ப அழகாக சொல்லிக் கொடுக்கிறது உடம்பினுள் ஜீவனை பார்த்து உபதேசம் ஓதுவாரே பிரசாந்த சித்தாய பிரசாந்த சித்தாயன்னா சமாதி சட்க சம்பீன் சமாதீன் அர்த்தம் சமம் சமாதி சட்கு சொல்ல வேண்டாம் மனம் அடங்கியவன் அப்புறம் சமான் வித்தாயங்கிறதுக்கு தமங்கிறாங்க ஏன்னா பிரசாந்த சித்தாயன்னு சொன்னதுனால அது வந்து மனோநிகிரகா சமான் வித்தாயனன்னு அர்த்தம் புலனடக்கம் மனக்கட்டுப்பாடு இவை அனைத்தையும் உடையவன் இந்திரிய நிகிரகா மனம் மனதை நிகிரகம் செய்திருக்கிறான் மனம் அடங்கி இருக்கிறது இவனுக்கு வேறு எதுலேயும் இன்ட்ரெஸ்டே கிடையாது மணி பவர் பொசிஷன் பொசஷன் நேம் ஃபேம் எல்லாம் சொல்கிறாங்க பாருங்கள் பணம் பதவி புகழ் பெயர் எதுலேயுமே இவனுக்கு ஈடுபாடு இல்லை மற்றவங்க அதை பற்றிலாம் பேசுகிற போது இவனுக்கு அதில் ருச்சியே இல்லை ஏன்னா அதெல்லாம் வந்து என்னது சீச்சி இந்த பழம் புளிக்கும் பார்த்துட்டான் எல்லாம் பார்த்தாச்சப்பா துக்க மிஸ் துவம் அதிருப்திகரத்துவம் பந்தகத்துவம் எனக்கு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் கண்டன்மெண்ட் வெல்த் லக்ஸுரிபிஷியல் பாவர்டி மன நிறைவு இயற்கையான செல்வம் ஆடம்பரம் செயற்கையான வறுமை ஆடம்பரம் செயற்கையான வறுமை வறுமையை வெளிப்படுத்தும் வறுமையை வெளிப்படுத்தும் தன்மையே ஆடம்பரம் எப்படி வறுமையின் வெளிப்பாடு ஆடம்பரம் மனநிறைவின் மனநிறைவு இயற்கையான செல்வம் அப்படி சொல்லியிருக்கு சமான்விதாய புலநடக்கம் பயின்றவன் கீதையில் நிறைய பார்த்துருக்கோம் ஸ்ரத்தாவான் லபத்தே ஜானம் தற்பா ச இந்திரியா எத்தனைதாத்மா நிராசித்தாத்மா தியசர்வ பரிக்கிரகா எத்தனை ஸ்லோகம் இருக்கு கீதையெல்லாம் இதுதான் இருக்கு சமான் விதாய ஏன்னா இதெல்லாம் இல்லாதவனுக்கு பாடம் நடத்தினா பிரயோஜனமே கிடையாது ஓட்டக்கூடத்தில் விட்ட தண்ணீருக்கு சமானம் அது நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம் ஏதோ புரிஞ்ச மாதிரி இருக்கும் டைம் நேரம் வீணடிச்ச மாதிரி ஆகும் அதனால சமான்வித்தாய உபசன்னாய தஸ்மை யோகியாய சிஷ்யாயன் யோகியாய தகுதியுள்ள அவனுக்கு தான் சொல்லித்தரணும் வேற யாருக்கும் சொல்லித்தரக்கூடாது என்ன புரோவாச்சப்ரூயா எப்படி சொல்லி தரார்னா ஏன அக்ஷரம் புருஷம் சத்யம் புருஷம் வேத தாம்மவித்தம் தவிர அக்ஷரம் புருஷம் புருஷம்னா என்ன அர்த்தம் இந்த பிரம்மன் ஏகவிஞானேன சர்வ விஜானம் சொல்லியிருக்கோம் இல்லையா அந்த புருஷன் அந்த பிரம்மன் அந்த பிரம்மத்தை அழியாத மாறாத மாற்றமற்ற பரிணாமமற்ற தேய்தலற்ற எந்தவிதமான உறுப்புகளும் அற்ற அதெல்லாம் சொல்கிறாங்க அதாவது அழிவற்றது மாற்றமற்றது தேய்தல் இல்லாது சொல்லப்போனால் ஷட்பாவிகார ரஹிதா ஷட்பாவிகார ரஹிதம்னால் கேட்டால் என்ன பண்ணுறது உபனிஷத்து கிளாஸ் இது சொல்லி வைக்கிறேன் பிறத்தல் இருத்தல் இருத்தல் பிறத்தல் வளர்தல் மாறுதல் தேய்தல் மாய்தல் என்கின்ற மாற்றங்கள் அற்ற விகாரங்கள் அற்ற அக்ஷரம்னா நிர்விகாரம் அர்த்தம் புருஷன்னா என்னர்த்தம் பூர்ணத்வாத் பூரையதி சர்வம் இது புருஷா அனைத்தையும் வியாபித்திருப்பவன் புரி சேத்தே இது புருஷா பூர்ணத்வாத் புருஷா புராணத்வாத் புருஷா பூரையதி சர்வம் இது புருஷா புருஷ சத்தத்துக்கு இவ்வளவு அர்த்தம் புருஷ சூக்தம்னே ஒன்று இருக்கே புருஷ ஏபேதகும் சர்வம் ஆஹா புருஷம் புருஷம்னா என்ன அர்த்தம் பூர்ணத்துவாத் புராணத்வாத் புரிஷ புரி சயனத்வாத் புரி சயனாத்னு சொல்லும் புரி சயனாத் புரினால் இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கார் புரிங்கிறதுனா உடம்பு உடம்பின் உள்ளுத்தமன் ான் புருஷம் வேத அந்த பிரம்மனை எங்க தெரிஞ்சுக்கிறதுனா இப்போ ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் இந்த பிரபஞ்சத்தின் ஆதாரம் எதுன்னு தேடணும் இல்லையா கேள்விதானே எந்த ஒன்றை அறிந்தால் எல்லாவற்றையும் அறிந்ததாகுமோ அந்த ஒன்றை பற்றி அறிவை கொடுங்கள் நீ எல்லாத்தையும் அறிஞ்சின்றிருக்கிறது நடக்காது உன்னை நீ அறிஞ்சாலே எல்லாவற்றையும் அறிஞ்சிக்கணும் அண்டத்தில் இருப்பது பிண்டத்திலும் இருக்கு என்ன நான் யாருன்னு புரிஞ்சு கொண்டா மற்றதெல்லாம் நான் புரிஞ்சுக்கப் போகிறேன் முதல்ல பார்த்து கவனித்தோம்னா நான் உலகை அறிகிறேன் அதாவது உலகை அறிகிறேன் உலகம் நான் அல்ல உடலை அறிகிறேன் உடல் நான் அல்ல மனதை நான் அறிகிறேன் மனம் நான் அல்ல புத்தியை நான் அறிகிறேன் புத்தி நான் அல்ல எந்த விற்த்தியும் இல்லாத உறக்கத்தின் அபா அபாவத்தை பாழை சூனியத்தை உணர்கிறேன் சூன்யம் நான் அல்ல அப்படின்னா நான் யாருன்னா நம்ம தெரியும் உணர்வுன்னு சொல்லிவிடுவோம் அது ஒரு பதம் வச்சுருக்கோம் நாம் உணர்வு சைத்தன்யம் இதை வந்து அடையவாக முடியும் அடையவே முடியாது அதுவாகத்தானே இருக்கும் அதுக்கு பேர் புருஷன்னு பேர் அக்ஷரம் மாற்றமற்ற புருஷன் சத்தியம் புருஷம் சத்தியம் அக்ஷரம்னு சொல்லித்து சத்தியம் சொல்லுது சத்தியம்னா என்ன அர்த்தம் அதுதான் இருக்கு நம்ம சொல்றோம் இல்லையா வாட் இஸ் காட் அப்படின்னா சொன்னேன் இல்லையா வாட் இஸ் இஸ் காட் வாட் இஸ் காட் புரியுறது காட் இஸ் நோவேர் அப்படின்னு நான் அவர்த்தேன் அவன் சொன்னான் அந்த நோவேரில் இருக்கிற டபுள்யூ எடுத்து இந்த நோக்கு பக்கத்தில் போடு கமா போடு அப்படின்னா என்ன அர்த்தம் நவ் ஹியர் நோ வேறுங்கிறத என்ன பண்ணணும் நவ் ஹியர் இங்கேயே இப்பொழுதே இருக்காரப்பா நீ கவனி வளையல் வந்து தங்கத்தை ரியலைசேஷன் தங்கத்தை எப்படி ரியலைஸ் பண்ணுவது நான் வந்து உட உடலை உடலை ரியலைஸ் பண்ணுறேன்னா ஆத்மாவை ரியலைஸ் பண்ணுறேன்னா இன்னொருத்தன் சொன்ன ரொம்ப புத்திசாலியாக ஒருத்தர் சொன்னார் இந்த மனிதன் இவருக்க மனிதன் ஆன்மாவை அனுபவிக்க துடிக்கிறான் உண்மை என்னவென்றால் ஆன்மாதான் மனிதன் மனிதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது இல்லையா ஆத்மாதான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கு நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம வந்து நம்மளை உடம்பா நினைச்சுக்கிட்டு மனசா நினைச்சிக்கிட்டு ஆத்மாவை அனுபவிக்கணும்னு நினைக்கிறோம் இங்கே கதை மாறி இருக்கு ஆத்மாதான் உடம்பையும் மனசையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு ஜடமான உடம்பும் மனசும் ஆத்மாவும் எப்படி அனுபவிக்க முடியும் ஆத்மாதான் உடம்பையும் சேத்தனமான ஆத்மாதான் ஜடமான மனசையும் உடம்பையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற உடம்பும் மனசும் உண்மையா உண்மையில்லை வந்து போற சமாச்சாரம் ஆனால் உடம்பையும் மனசையும் அனுபவிக்கிற ஆத்மா வர்றதும் இல்லை போகிறதும் இல்லை இதே தான் பேசின்னு இருக்கப்போகிறோம் நீங்கள் திரும்ப உங்களுக்கு முடிவு பண்ணி இதை எப்படி கேட்குறதுன்னு இப்படி தான் பேசிட்டு சத்தியம்னா என்ன அர்த்தம் சத்தா இருப்பு இருப்பு திரும்ப அடுத்த அத்தியாயத்தில் இதை பற்றி ஆரம்பமே இதுதான் அதே தத் சத்தியம் தான் ஆரம்பிக்க போகிறது அதில் அங்கே நான் விளக்கி சொல்கிறேன் இந்த உபனிஷத்தில் சத்தியங்கிற பதம் முக்கியமான ஒரு இடத்தை பிடித்து கொண்டே இருக்கிறது இந்த சத்தியங்கிற சொல் முண்டக்கோபனிஷத்தில் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது அ சத்தியம் அப்புறம் என்ன ஆச்சுன்னா அதாவது எதனால் அவர் அந்த சத்தியமான யாண்டும் உள்ள காலத்தை கடந்த எங்கும் நீக்கமர நிறைந்த அழியாத மாற்றமற்ற மெய்ப்பொருளை உணர்கிறாரோ அந்த பிரம்ம வித்தியை நறுப்போம் இப்ப பிரம்ம வித்யா அப்ப அக்ஷர வித்யா புருஷ வித்யா சத்திய வித்யா வேத வித்யா கூட சொல்லிக்கலாம் வேதங்கிறது அங்க கிரியாபதம் வேத வேத தாம் புரோவாச்ச அதனை சொல்லிக் கொடுப்பார் ஆக எதனை அந்த பிரம்ம வித்யை பிரம்ம வித்தியை முதலே பிரம்ம சர்வ வித்யா பிரதிஷ்டா பிரம்ம வித்யா அதர்வன பராவரா பிரம்ம வித்யா அந்த வித்யை என்ன வித்யை நான் திரும்ப திரும்ப என்னுடைய அபிப்பிராயம் என்ன நான் அபூர்ணமாக இருக்கேன் நிறைய ப்ராப்ளம் இருக்குது வியாதி இருக்குது கஷ்டம் இருக்குது எப்போ பார்த்தாலும் அழுமூஞ்சி நான் அழுமூஞ்சியாக இருக்கிறதா உண்மையான நான் துக்கிங்குறதான் உண்மையுன்னு நினச்சிட்டு இருக்கேன் சாஸ்திரம் சொல்கிறது கதாச்சித்துவம் நுக்கி ஒரு பொழுதும் நீ துக்கியே கிடையாது நம்ம அனுபவ சுவாமி எனக்கு இருக்கிற துக்கம் அப்படி விக்கி விக்கி அழனும் போல் இருக்கு அவ்வளோ துக்கம் எனக்கு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் சாஸ்திரம் சொல்கிறது அது உன்னோட முட்டாழ்த்தனம் எனது காரணம் அறிவுடையான் உள்ளத்தின் உள்ளக்கெடும் நகுக இடுக்கண் வருங்கால் நகுக இப்போவே நல்லா இருக்கிற போதே நகுகங்கிறத புரிஞ்சுன்னுட்டோம்னா இடுக்கன் வரும்போது நகைக்க முடியும் இப்போ இருக்கிறவங்க கஷ்டம் வராதுக்கு முன்னாலேயே கஷ்டம் வந்தால் நாம் சிரிக்க கற்றுக்கணுங்கிறத படித்து வச்சுன்னுட்டா கஷ்டம் வரும்போது ஜோசியர்கிட்ட போகமாட்டோம் கஷ்டம் வரும்போது ஜோசியர்கிட்ட போகும் இப்போ சில பேர் படித்த உடனே சொல்லலாம் சுவாமிஜி இந்த பராவித்யாலாம் எங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு அப்பராவித்தியாவே போகிறோம் நாங்கள் வந்து இந்த நாங்கள் இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம ஒன்றும் அவங்கள ஒன்றும் யாரையும் திணிக்க போகிறோமா நீங்கள் இதை படித்து தான் ஆகணும் அப்படின்னு யாரையும் நம்ம புஷ் பண்ண முடியுமா பண்ண முடியாது ஆனால் அவங்கள்ட்ட ஒன்று சொல்லலாம் நீ வந்து இனிமேல் எங்கிட்ட வந்து நிம்மதிக்கு ஏதாவது வழின்னுலாம் கேட்டுவிடாது இவனுக்கு எப்போ அபராவித்தியாவே சௌரியமாக இருக்கோ சுவாமிஜி துன்பம் இருந்தால் தான் பெருமை உங்களுக்கு தெரியாததில்லை அதனால் என்னென்னா துன்பம் இருந்தால் சுவாமி இன்பத்துக்கே பெருமை ஆகையில நாங்கள் என்ன சொல்கிறோம் எங்களுக்கு இன்பம் வேணும்னு சொன்னால் துன்பம் இருக்கணும் சுவாமி அப்படின்னா யார் வேண்டாம்னு சொன்னால் அனுபவமையே எனக்கு ஒன்றும் அதை பற்றி இல்லை ஆனால் வந்து துன்பம் வரும்போது எங்ககிட்ட வரக்கூடாது நீ அப்போ என்ன நீ துன்பத்தை நீ விரும்புறேன் இல்லை இன்பத்துக்காகத்தானே துன்பத்தை விரும்புகிறேன் அப்போ இன்பத்துக்காக நீ துன்பத்தை விரும்பினா துன்பத்தையும் நீ விரும்புகிறேன்னு அர்த்தம் விரும்புகிறேன்னு சொல்கிற போது துன்பம் உனக்கு இன்பமாக இருக்கணும் ஆனால் உனக்கு துன்பம் இன்பமாக இருக்கிறது இல்லையே துன்பம் இன்பமாக இருக்கிறத போதுன்னு சொன்னால் நீ துன்பம் இருந்தால் தான் இன்பத்தினுடைய பெருமை இருக்குன்னு சொல்ல மாட்டேன் அது புரியிறதோ துன்பமே இன்பம் என்கின்ற கருத்து உனக்கு இருக்குமானால் என்ன இன்பத்திற்கு இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்றால் துன்பம் தேவை அப்பொழுது தான் இன்பத்துக்கு பெருமை அப்படின்னு நீ சொல்ல மாட்டேன் ஏன்னா உனக்கு துன்பமும் இன்பமே ஆக மொத்தம் உனக்கு எல்லாமே இன்பந்தான் பக்குவம் இருந்து சொல்கிறியா பக்குவம் இல்லாமல் சொல்கிறியா அர்ஜுனன் மாதிரி நான் அந்த பெருஷா பேசுகிறேன் அகம் பிரம்மாஸ்மின்னா எப்படி இருக்கும் அது எப்படி இருக்கும் வச்சுங்களேன் அழுதுண்டு அகம் பிரம்மாஸ்மி எப்படி கம்பீரமாக சிங்க மாதிரி நிமிந்துட்டுலவோ சொல்லணும் அகம் விரக்ஷர் ஏறிவா இல்லவோ சொல்லணும் அர்ஜுனனை பார்த்து கிருஷ்ண சொன்னார் பிரஜாவாதாம் பாஷசே புத்திசாலி மாதிரி பேசுற முட்டாள் மாதிரி அழற எது கரெக்டு பிரஜாவாதாம் பாஷசே அப்புறம் என்னன்னா அசோச்சாம் தொம் அன்வ சோச்சுக்கு துக்கப்பட வேண்டாத விஷயத்தை குறித்து ஆனால் பெரிய ஞானி மாதிரி பேசுகிற பெத்த ஞானி என்ன வித்ய இது பிரம்ம வித்யே நான் இடையில அதை பற்றி சொன்னேன் சுவாமிஜி எங்களுக்கு அப்பரா வித்யாவே போகும் எங்களுக்கு இந்த துக்கத்தோட கூழ்ன சம்சாரமே துக்கமிஸ் சுகமே போரும் திருப்தி இல்லாத யாரும் அவங்கள போய் முயற்சி பண்ணி கஷ்டப்பட்டு புடிவாதம் பண்ணி இழுக்க போகிறதில்லை தத்துவத்தோ பிரம்ம வித்யாம் அந்த பிரம்ம வித்தியை எப்படி தத்துவ முறைப்படி சொல்லித்தரணுமோ தத்துவத்தகான அர்த்தம் அத்தியாரோப அபவாத கிரமேண எல்லாம் கைவல்லினத்தில் இருக்குது என்னது அத்தியாரோபம் அபவாதம் என்னும் உத்தியால் உரைக்கும் அதாவது துன்பமாம் ஆரோப்பத்தால் இன்பமாம் பந்தமாம் ஆரோப்பத்தால் முக்தி அபவாதத்தால் முக்தியாம் ஒரு பாட்டு எனக்கு நினைவில் கருத்து ஞாபகம் இருக்கு தத்துவத்தகா தத்துவத்தகான அர்த்தம் உள்ளவாறு சொல்லித்தர வேண்டும் முறைப்படி சொல்லித்தர வேண்டும் அவனுக்கு விளங்கும் வண்ணம் சொல்லித்தர வேண்டும் எத்தனை முறை கேள்வி கேட்டாலும் பொறுமையாக சொல்லி கொடுக்க வேண்டும் அவன் கேள்வியே கேட்க முடியாத அளவுக்கு நாமே கேள்விகளை எல்லாம் கிளப்பி அவனுக்கு அந்த கேள்விகளுக்கு எப்படி நியாயபூர்வமாக பதில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் இதெல்லாம் உள்ளவாறு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்ன அர்த்தம் சொன்னார் இருக்கு பூத காலத்தில் இருக்கு தத்துவத்தா புரோவாச்சன் சங்கராச்சர் பூத காலம் வந்து லிட்டு அந்த லிட்ட வந்து என்ன பண்ணிக்கணும்னா விதியா மாத்திக்கோன்னு விட்டார் விதியை வந்து லோட்டா போட்டுக்கோ லிட்ட அதெல்லாம் என்ன லிட்டு லொட்டுங்கிறான்னு நினச்சிக்காய்ங்க நான் பிரம்மச்சாரியை பார்த்து சொல்கிறேன் லிட்ட விதியாக போட்டுக்குவோம் லோட்டு தானே திடீர்னு எனக்கு சந்தேகம் வந்துருவோம் அதுதான் விதியாக போட்டுக்கோப்பா எனக்கு சம்ஸ்கிருத கிளாஸே எடுக்காதனால சம்ஸ்கிருதத்தை பார்க்காதனால நமக்கு சந்தேகம் வந்துடுது ரொம்ப ரொம்ப படிக்கிறதே இல்லை வாய்ப்பே வாய்ப்பே குறைஞ்சி போச்சு பரவார் தாம் புரோவாச்சோவாச்சன அர்த்தம் பிரபுரு சொன்னார்னு அர்த்தம் இல்லை சொல்ல வேண்டும் அர்த்தம் புரோவாச்சு அர்த்தம் என்ன தெரியுமா நன்றாக சொன்னார் அப்படின்னு இருக்கு அவர் அந்த பிரம்ம அவனுக்கு நன்றாக சொன்னார் அப்படி நன்றாக சொன்னார்னு வராது நன்றாக சொல்ல வேண்டும் அப்படின்னு சங்கராச்சாரியார் அர்த்தம் பண்ணுகிறார் அதுக்கு அவர் சொல்றார் ஆச்சாரியசியாப்பி அயம் நியமஹா என் நியாயப்பிராப்த சச்சிஷ்ய நிஸ்தாரணம் அவித்யா மகோதேஹே கம்பீரமான பாஷ் வாக்கியங்கள் இதெல்லாம் அறியாமை என்கின்ற அறியாமையினுடைய அறியாமையின் ஆழத்திலே கடலிலே மூழ்கி கொண்டிருக்கிற நல்ல சிஷியனை கரையேற்றுவது ஆச்சாரியரின் தலையாய கடமை என்று ஆச்சாரிய சாப்பி அயம் நியமாங்கிற இது ஆச்சாரியனுக்கு இது ஆச்சாரியன் இதை செய்ய வேண்டியது அதுக்கு ஒருத்தர் எழுதுகிறார் இது என்னது அவன் தான் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிட்டான்னு சொன்னால் இதென்ன செய்ய வேண்டி கிடைக்கு அப்படின்னா உலக நடைமுறையில் நோக்கத்தில் சொல்கிறோம் அவர் விரும்பினா டீச் பண்ணலாம் விரும்பலைன்னா அது வேறு வாத்தியார்ட்டப்போ எனக்கு இஷ்டம் இல்லை அப்படி சொல்லலாம் அவருக்கு இது இருக்குதுன்னு சொல்லி இன்னொருத்தர் ஃபுட் நோட்டு கொடுக்குறாரு என்ன சொல்லித்தான் ஆனால் கட்டாயமா நான் தான் செய்ய வேண்டியதை செஞ்சாச்ச நான் இன்னொருத்தருக்கு சொல்லி ஆகணுங்கிறதுக்கு என்ன யாருக்கு பந்தப்படுத்துறது அப்படின்னா பகவான் சொல்கிறார் இல்லையா கிருஷ்ணர் கீதைன்னு சொல்கிறார் உங்களை நான் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது இருந்தாலும் உலகத்துக்காக வேண்டி கொஞ்சம் செய்யுனேன் கடமைகளை நான் அவங்களுடைய நன்மைக்காக வேண்டி செய்யுங்களேன் வேண்டுகோள் விடுக்கிறார் பகவான் கிருஷ்ணர் லோக பண்ணுங்கள் என்று ஞானிகளை பார்த்து வேண்டுகோள் விடுக்கிறார் ஞானிகளை வேலை செய் என்று சொல்வதற்கு பகவானுக்கும் கூட அதிகாரம் கிடையாது அதிகாரம் கிடையாது ஏன்னா அவன் ஞானி ஆயாச்சு அடைய வேண்டியதே அடைஞ்சாச்சு ஆனால் பகவான் என்ன சொல்ற வருவோம் அதுக்கு முன்னால் பகவானுடைய ஆணைக்கு கட்டுப்பட்டவன் பகவானே மாறி விடுறார் ஞானியான பிறகு என்ன சொல்கிறாருன்னா கொஞ்சம் பண்ணலாமே நீங்கள் அந்த வழியில் வந்திருக்கீங்க உங்களுக்கு தான் அந்த வழியெல்லாம் நல்லா தெரியும் யூஆர் ஸோ என்ன தரோ உங்களுக்கு அவட ஜ ஞானம் இருக்கிற அதெல்லாம் உள்ளேயே வச்சுக்கிண்டு அது சொசைட்டி கொடுக்காம இருந்தால் நல்லா இருக்கும் நான் உங்கள் விருப்பம் நான் சொல்கிறதை சொல்லிவிட்டேன் அப்புறம் நீங்கள் நீங்கள் பண்ணினாலும் நீங்கள் உங்களை செய்வதால் ஒன்றை பெறப்போவதும் இல்லை செய்யாததால் நீங்கள் ஒன்றை இழக்கப்போவதும் இல்லை இருப்பினும் நீங்கள் கற்றுக் கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோள் ஆனால் சங்கராச்சாரிய சொல்ற ஆச்சாரியஸியாக ஐயம் நியமகாங்கிறார் டிப்பணிக்காரர் சொல்கிறார் இது ஐயம் வியாபகாரிக திருஷ்டியாக உச்சியதை நது வஸ்துதா உலக நடைமுறையில் இப்படிலாம் சொன்னால் நல்லதுங்கிறதுக்காக சொல்லப்படுறது அவர் வேண்டாம் அவரை வந்து நம்ம போய் கம்பல் பண்ண முடியாது நீங்கள் எனக்கு சொல்லி கொடுத்துத்தான் ஆகணும் அப்படின்னு அவரை போய் நம்ம வந்து நிர்பந்தம் பண்ண முடியாது அவர் நிர்பந்தத்துக்கெல்லாம் கட்டுப்பட்டவரில் அவர் விரும்பினால் கருணையோட அவ்வாஜ கருணாமூர்த்தி அகேதுக்க தயாசித்து எதையும் எதிர்பாராமல் நமக்கு அவர் உபதேசம் ஆக முறையாக கற்றுக்கொடுக்க வேண்டும் சொல்லியாயிற்று இனி நாம் பார்க்க வேண்டியது அடுத்த முண்டக்கம் இப்போ என்னாச்சுன்னா இந்த முண்டக்கம் எப்படி இருக்கிறது என்று சொல்ல வேண்டுமென்றால் இந்த முண்டக்கத்தினுடைய மூணு மூணு முண்டக்கம் இருக்குது மு என்ன அத்தியாயம் அத்தியாயம் அத்தியாயத்தினுடைய முதல் பகுதி இரண்டாம் பகுதி முடிஞ்சு போச்சு இதில் என்ன நடந்திருக்குன்னு கேட்டால் பராவித்யாவும் அபராவித்யாவும் அறிமுகப்படுத்தப்பட்டு பராவித்யாவும் அபராவித்யாவும் சுருக்கமாக சொல்லப்பட்டு சுருக்கமாக சொல்லப்பட்டு அபராவித்யா மற்றும் சற்று விளக்கமாக கூறப்பட்டு குருவும் சிஷ்யர்களும் அறிமுகப்படுத்தப்பட்டார்கள் இதில் ஒரு கடைசியாக ஒரு விஷயம் நான் சொல்லணும் கேட்டவனுக்குத்தான் சொல்லணும் முறையாக கேட்டவனுக்குத்தான் சொல்லணும் கேட்காதவனுக்கு சொல்லக்கூடாது அப்படியே கேட்குறவனும் முறை பணிவில்லாமல் கேட்டான்னா அவனுக்கு சொல்லக்கூடாது இவர் எப்படி கேட்டிருக்கார் கேட்டிருக்கிறார் பணிவோட முறையாக பக்குவத்தை வெளிப்படுத்தி கேட்டிருக்கார் ஆகவே நான் பஷ்ட கஷ்டஜித் சொல்லாதே கிருஷ்ணர் கீதை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார் தவம் செய்யாதவனுக்கு சொல்லாதே பக்தி இல்லாதவனுக்கு சொல்லாதே கேட்க விருப்பம் இல்லாதவனுக்கு சொல்லாதே என் கேட் கேட்டுக்கொண்டே இருக்கும்பொழுது நம்முடைய சொற்பொழிவிலே குறை காணுகின்ற மனப்பான்மையுடையவனுக்கு சொல்லாதே பகவான் எவ்வளோ அழகா சொல்லி வச்சுருக்கேன் ஆ தவம் செய்யாதவனுக்கும் பக்தி இல்லாதவனுக்கும் பக்தி இல்லாதவனுக்கும் கேட்க விருப்பம் இல்லாதவனுக்கும் கேட்டாலும் இடையிடையே நீங்கள் சொல்கிறது இதெல்லாம் என்னால் புரிஞ்சு ஒத்துக்க முடியும் இதெல்லாம் ஒத்துக்க முடியாது நீங்கள் சொல்கிறது சரியில்லை அப்படின்னு சொன்னால் நிறுத்திவிடும் உபன்யாசத்தை கிளாஸை நிறுத்திடுங்கிறார் கிருஷ்ணன் சொல்கிறார் அதனால தான் அர்ஜுனன் சொல்கிற போதெல்லாம் ஜாகிரதையாக சொல்கிறான் நீங்கள் சொல்கிறது ஏன் புத்திக்கு புரியலேன்னு தான் சொல்கிறான் உங்கள் புத்திக்கு அது சரியாக இருக்கலாம் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை நீங்கள் பெரியவர் நீங்கள் பகவான் ஆனால் என்னுடைய இந்த புத்திக்கு அந்த அந்த உபாதிக்கு அதை கிரகிச்சிக்கிற சக்தியில் கொஞ்சம் குறை இருக்குது ஆகையினால நீங்கள் இன்னொரு தடவை கொஞ்சம் நான் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லிக் கொடுக்க முடியுமா அப்படிதான் கேட்குறானே தவிர என்ன இப்படி உளர்ற அப்படின்னு சொன்னா நான் உளறத நிறுத்துகிறேன் உன்னுடைய கோணத்தில் என்னுடைய சொற்கள் எல்லாம் உளறலாக தென்படுமானால் உனக்கு என்னுடைய சொற்களிலே ஸ்ரத்தை போய்விட்டது என்று பொருள் எனவே ஸ்ரத்த இல்லாத இடத்தில் நான் பேசுவது அந்த சாஸ்திரத்துக்கு அவமானம் எனவே நான் சொல்ல போவதில்லை ஃபுல் ஸ்டாப் இத கதாச்சனூஷ வேச்சியம் நச்சமாம் கடைசியில் சொல்லிக் கொடுக்குறார் இந்த பகவத்கீதையை யாருக்கு சொல்லிக் கொடுக்கலாம் யாருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடாது சங்கராச்சாரியார் ரொம்ப அழகாக இதுக்கு வியானம் பண்ணுறார் தவம் செய்யாதவனுக்கு அவன் சொன்னேன் இல்லையா நான் தவம் செய்யாத சொன்னேன் இல்லையா என்ன சொன்னதே திடீர்னு எதுவும் ஆஃப் ஆகிடுது அத்தனை எலக்ட்ரிசிட்டியை போன மாதிரி தவம் செய்யாதவனுக்கு சொல்லாதே தவம் செய்திருந்தாலும் பக்தி இல்லாதவனுக்கு சொல்லாதே தவம் செய்திருந்தாலும் பக்தி இருந்தாலும் கேட்க விருப்பம் ஆனால் பக்தி இருக்காது பக்தி இருந்தாலும் கேட்கணுங்கிற ஆசை இருக்காது கேட்கணுங்கிற ஆசை வர்றது அது ஒரு விசேஷ குணம் புண்ணியம் உடம்பை வந்து கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுங்கிறது தபஸ்னு வச்சுப்போம் நிறைய பேருக்கு ஹெல்த் கான்ஷியஸ்னஸ் இருக்குது இல்லையா ஆனால் கடவுள்கிட்ட பக்தி இல்லை நாஸ்திக்கணும் உடம்பை நல்லா வச்சுக்கணும்னு நினச்சி எல்லாம் எக்ஸசைஸ் பண்ணுறான் எல்லாம் பண்ணிக்கிறான் பாடி ஃபிட்டாக இருந்தால் தான் நல்லதுன்னு நினைக்கிறான் தபஸுன்னு வச்சு போத ஆனால் அவனுக்கு பக்தி இல்லை நிறைய பேருக்கு பக்தி இருக்குது ஆனால் அங்கே தான் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும் இங்கே வரமாட்டாங்க இங்கே வந்து உபநிஷத் கிளாஸ் அப்படின்னு இன்னும் பாருங்கள் இப்போ திருக்குறளில் இது வந்தது இதுக்கே ஒரு நாலு பேர் தான் வந்துட்டு இருந்தாங்க இன்னும் போகப்போ என்ன ஆகும்னு கேட்டால் இப்போ துறவு ஆரம்பிக்க போகிறது அப்புறம் அத்வைதம் நான் இருப்பேன் வீடியோ எடுக்கிறவர் இருப்பார் கேமராவை பார்த்து பேசிடுவேன் அன்பார்ந்த பெரியோர்களே பக்தர்களே நான் சொல்லப்போவது என்னவென்றால் அப்படின்னு நான் கேமராவை பார்த்து பேசிவிட்டேன் அங்கே என்ன நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்கிற ஒரு இது பார்த்து பேசுறது ஒரு கலை அது பழகிருக்கேன் நான் முதல்ல ஒரு மாதிரி இருந்தது இப்படியே ஆளை பார்த்து பார்த்து பேசி பழகியா இப்படி கேமராவை இப்படி பார்த்துட்டே பேசணும் அப்படியே சொல்லணும் அது அங்கே நூற்றுக்கணக்கான பேர் ஆயிரக்கணக்கான பேர் கேட்குறாங்கன்னு ஒரு கற்பனையில் பேசணும் ரொம்ப நாள் டி வியில் பேசுறதுக்கு பழகினேன் இல்லையா அப்படி பேசுகிறப்போ முதல்ல என்ன பேசவே முடியல யாரோ ஒரு அஞ்சு பேரை உட்காந்து வீங்கப்பா அப்படிங்க அவரை பார்த்தா எனக்கு மறந்து போயிடுது சும்மா கேட்க விருப்பம் இல்லாதவனை கூப்பிட்டு உட்காந்து வச்சா என்ன ஆகும் அசுச்ரூஷவே என்ன கேட்க பக்தி அவங்களுக்கு கேட்க விருப்பம் இல்லாதவங்களுக்கு சொல்லாதே கேட்க விருப்பம் இருந்தாலும் விருப்பம் இருக்குது ஆனால் உங் நீங்கள் சொல்கிறத முழுசாக ஒத்துக்க முடியாது அது மாத்திரம் முழுசாக ஒத்துக்க முடியாதுங்கிற மாத்திரம் இல்லை நம்ம சொல்கிற நல்ல விஷயங்களையே குறையாக நினைக்க ஆரம்பித்தான்னு வச்சு உங்க அவர் எதுக்காக தெரியுமா அந்த சினிமா பாட்டை பாடினார் விடுமா முகத்தில் ஏதாவது இவனோட இவனோட இவங்கிட்ட இருக்கிற குறைகளை எல்லாம் அதில் ஏற்றுவான் அத்தியாரோபம் பண்ணுவான் ஆகையினால் ஜாகிரதை வார்த்த அவனு அவனுக்கு வந்து உடைய வார்த்தைகளில் உன்னுடைய நல்ல வார்த்தைகளில் குறைய கண்டுபிடிக்கிற குணம் இருக்குமானால் அப்படி சொல்லியிருக்கு நம்ம சொல்றதில் நியாயமாக இருக்குன்னு வச்சுங்க சுவாமி எனக்கு ஒரு அபிப்பிராயம் ஒரு அம்மா வந்து சொன்னாங்க ஒரு தடவை சொன்னாங்க சோசியல் சர்வீஸ்னாலையும் சித்த சுத்தின்னு ஒரு தடவை எப்போ சொல்லிட்டோம் ஏதோ இடத்துல சொன்னேன் சோசியல் சர்வீஸ் பண்ணாலும் சித்த வரும் வைத்திக கர்மம் பண்ணாட்டாலும் பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல சொல்லிட்டேன் ஒரு அம்மா வந்தாங்க ரொம்ப பக்தியாக சொன்னாங்க சுவாமிஜி நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னா அவங்க வந்து ச வைத்திக கர்மத்தையே விட்டுடுவாங்களே வைத்திக கர்மத்தில் அதிர்ஷ்டம் அதிருஷ்டம்னு நிறைய சொல்கிறீங்களே சோசியல் சர்வீஸ் வந்து திருஷ்டபலம் தானே அது எப்படி அதிர்ஷ்டம் கொடுக்க முடியும் அப்படின்லாம் கேட்டவுடனே நீங்கள் சொல்கிறத நான் ஒத்துக்கிறேன் நீங்கள் சொல்கிறது நியாயமாக இருக்குது நான் இனிமேல் பேசுகிற போது ஜாகிரதையாக சொல்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன் அது ஜென்வியின் அது என் வார்த்தையில் குறை கண்டுபிடிக்கணுங்கிற எண்ணத்தில் சொல்லலை அது நியாயமா பட்டுது நமக்கும் அதை சொல்கிற போதே வேணும்னே கிருத்திரிமாய் சொன்னாங்கன்னு வச்சு கூட சில பேர்லாம் வந்து நமக்கு என்ன தெரியும்னு டஸ்ட் பண்ணுவாங்க அப்படி பண்றவங்க தெரியாது ஆனால் அப்படி பண்றதுன்னா உங்களுக்கு என்ன மாறு எனக்கு நீ தெரிஞ்சிருக்குன்னு உனக்கு தெரிஞ்சு என்னாக போகிறது எனக்கு ஞானம் இருக்குது இல்லைன்னு உனக்கு தெரிஞ்சு என்ன ஆக போகிறது அப்பா உனக்கு ஞானம் இருந்தால் உனக்கு நிம்மதி எனக்கு ஞானம் இருந்தால் எனக்கு நிம்மதி என்ன டெஸ்ட் பண்ணணும்னு நீ நினைக்கிற போதே அது எங்கள் குருவாக இருந்தால் என்னை டெஸ்ட் பண்ணலாம் எங்கள் குருவுக்கு அந்த அதிகாரம் இருக்குது எங்கிட்ட கேள்வி கேட்கலாம் இதுக்கு நீங்கள் எப்படி அர்த்தம் சொல்லுவேன் அப்படின்னு எங்கிட்ட கேட்கலாம் குரு கேட்கலாம் அவருக்கு பூர்ண உரிமை இருக்குது மற்றவங்க யாரும் அப்படி கேட்டாங்கன்னு சொன்னால் என்ன பண்ணுறதுன்னா அப்படிலாம் நடந்துருக்கு அப்படிலாம் கேட்பாங்க ஏன்னா படிக்கிற போது வேதம் படிக்கிற போது எங்களைலாம் வந்து கேள்வி கேட்பாங்க இதை சொல்லு அதை சொல்லு அப்படின்னு கேட்பாங்க அவங்களுடைய நோக்கம் நம்மளை நம்மளை மேன்மைப்படுத்தணுங்கிறதுக்கா இது வந்து டெஸ்ட் பண்ணுறதுங்கிற போது இருக்கணும் அதுக்குள்ளே மரியாதை இருக்குது உங்களை வந்து நாங்கள் வந்து பரீட்சை பண்ணணும்னு நினைக்கிறோம் சொல்லிட்டாவது பண்ணலாம் பரீட்சை பண்ணுறதுக்கு ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா பரீட்சை பண்ணுறதுக்கு ஒரு காரணம் இருக்கணும் நாங்கள் உங்களை வந்து இதுக்கு செலக்ட் பண்ணணுங்கிறதுக்காக பரீட்சை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லலாம் சும்மா ஃபன்னுக்காக பரீட்சை பண்ணப்படாது அப்படி பண்ணால் அந்த குரு என்ன பண்ணுவார் அசடு அழக வழிவர் தெரியலேன்னு சொல்கிறது தப்பே கிடையாது சந்தோஷமாக சொல்லலாம் இன்னொருத்தனுக்கு நான் ஞானி நிரூபிக்க வேண்டிய அவசியம் அந்த அஜானம் எனக்கு இல்லை நிரூபிக்கணுங்கிற அவசியம் இருக்குங்கிற அஜானம் நமக்கு கிடையாது அப்படி இருக்கிறவர் தான் குருவாக இருப்பார் அதை தான் வந்து எதுக்கு இப்போ சொல்ல வரேன் நான் விஷயத்துக்கு வந்து விடுறேன் இங்கே விஷயத்தை விட்டு போகலை இப்போ உபரிஷத்தை என்ன பண்ணியிருக்குன்னா குருவையும் சிஷியனையும் அறிமுகப்படுத்தியாச்சு இனிமேல் சாஸ்திரத்தை சொல்லி ஆகல ஏக்க விஜானேன்னு சர்வ விஜானம் அதை அதுதான் பிரம்மாஜி சொல்லி கொடுத்துருக்கார் அதை தான் ஆரம்பிச்சுருக்கோம் நாம் அது இப்படி போய் அபராவித்யாவை பற்றியெல்லாம் விஸ்தாரமாக கொஞ்சம் பார்த்து பரா வித்யாவுக்கு போய் குரு சிஷியர்கள் வந்தாச்சு இனிமே வந்து பழையபடியும் கர்மகாண்டத்தை பற்றி பேச முடியாது உபாசனா காண்டத்தை பற்றியும் பேச முடியாது இப்போ நம்ம பேச வேண்டியது ஞான காண்டம் மட்டுமே அது எதுக்காக என்னை நான் கொண்டிருக்கிற தப்பான அபிப்பிராயத்தை நீக்கிறதுக்காக அது மாத்திரம் இல்லை உலகத்தை பற்றின தப்பான அபிப்பிராயம் நான் வச்சுருக்கேன் இது ஒரே பேதமானது உயர்ந்தது தாழ்ந்தது என்ன இத்தனை விதமான இருமைகளை நான் உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கிறேன் இந்த உலக வாழ் என்னை பற்றிய தவறான கருத்து இருக்கிறது உலகை பற்றிய தவறான கருத்து இருக்கிறது கடவுளை பற்றிய தவறான கருத்து இருக்கிறது இந்த கருத்துக்கள் தவறான கருத்துக்களை நீக்கிக் கொள்வதற்காகத்தான் நான் கற்கிறேன் கற்று ஈண்டு மெய்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்ற எல்லாம் போட்டுக்கலாம் போய் படிங்கிறார் திருவள்ளுவர் மெய்ப்பொருள் கண்டார் வாரா நெறி தலைப்படுவர் ஈண்டு வாரா நெறி தலைப்படுவர் கற்று ஈண்டுனா என்ன அர்த்தம் இவ்வுலகத்தில் இந்த வாழ்க்கையில் மனித பிறவியில் கற்று கற்றுனா என்ன அர்த்தம் மெய்ப்பொருளை பற்றி அருளும் அறிவு நூல்களை தகுந்த ஆசிரியரிடம் முறையாக கற்று பெரியாரை துணை கொண்டு பெரியாரைனா புரிஞ்சுங்க காஞ்சி சங்கராச்சாரியருக்கும் பெரிய வாழ் தான் அவருக்கும் பெரியார் தான் இவர் பெரிய வாழ் அவர் பெரியார் இங்கே வாழ் ஆர் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு கற்று ண்டு மெய்பொருள் கண்டார் அரியவற்றுளெல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமராழல் மரவர்க்க மாசற்றார் கேண்மை எல்லாத்துக்கும் குழு இருக்கு விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு பெரியாரை துணை கோட வேண்டும் சிற்ற சிற்றினம் சேரக்கூடாது சிற்றினம் அஞ்சும் பெருமை சிறுமைதான் சுற்றமா சூழ்ந்துவிடும் மனநலம் மண்ணுயிருக்கு ஆக்கம் இனநலம் எல்லா புகழும் தரும் ஆ கற்று ஈண்டு மெய்ப்பொருள் கண்டார் மற்ற ஈண்டு வாராநெறி தலைப்படுவர் ஆக இந்த உபனிஷத் என்ன பண்ணுகிறதுனா இனிமே தான் பராவித்யாவை விசேஷமாக பேசப்போகிறது அது எப்படி பேசப்போகிறதுன்னு நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்க போகிறோம் கடைசி முண்டக்கம் சாதனங்கள் ஞான நிஷ்டைக்கான சாதனங்களை சொல்ல போகிறது இங்கே வந்து ஞான யோக்கியதை ஞானம் ஞான நிஷ்டா சாதனானி ஞான பிராப்தி சாதனானி ஞானம் ஞான நிஷ்டா சாதனானி இதுதான் முண்டகோபரிஷன் முதல் முண்டக்கம் முழுவதும் என்னது ஞானத்தை அடைவதற்கான தகுதிகள் இரண்டாம் முண்டக்கம் என்னது ஞானம் மூன்றாம் முண்டகம் என்னது ஞானத்தில் உறுதியாக இருப்பதற்கான பண்புகள் இவைகளே சொல்லப்படுகின்றன ஏழு மணி வகுப்பில் மீண்டும் அதை சிந்திப்பதற்கு பகவான் நமக்கு அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து வாழ்த்தி நிறைவு செய்கிறேன் ஓம் பதிரங்கிணுமேவா பதிரம் பசியே மாஷத்திரா சிரங்கை ஸ்வஸ்தி நைந்திரோ விர்த்திர்பூஷா விஷவே स्वस्ति नस्ताक्ष्यो अनेस्ति नो बृहस्पतिर्दा ओं शातिशातिश्वरो गुररात्मे मूर्तिद विभागिने व्योमेहाय दक्षिणा मूर्त नमूर्तिलां वाणि यंग्मन गुरवाणी अरुवा अंबर्वाणि परापरमे ம் ஷாரி ஆகிருநாமி